ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நம அனன்ச்சேத்த சோ மாம் சமர்த்துல நுத்தியோகிணயன் அனநேத்தா புத்திய வேற எந்த விஷயத்திலையும் வைக்காம உலக விஷயங்களில் எந்த பொருள் விஷயத்திலேயோ சூழ்நிலையோ உறவுகளை பற்றியோ எதைப்பத்தியும் யோசிக்காம சேத்தாகனு சொன்னால் மனசுன்னு அர்த்தம் அந்நேத்தாகனா ஏகப்பட்ட விஷயத்தில் போகிற மனசுன்னு அர்த்தம் அனந்சேத்தாகனு சொன்னால் எந்த விஷயத்திலையும் போகாத மனதை உடையவனாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் மாம் ஸ்மரதி மாம்னா என்னை அனைத்து உடல்களிலும் விளங்கி கொண்டிருக்கின்ற எண்ணெய் வாசுதேவனை நித்தியசஹா நித்தியசகா வாழ்நாள் முழுவதும் சததம் இடைவிடாமல் இந்த இடத்துல சததம்னா எப்பொழுதும்னு அர்த்தம் நித்யசகான்னாலும் எப்பொழுதும் அர்த்தம் ஆனால் நித்தியசகான்னு சொன்னால் வாழ்நாள் முழுவதும் சததம்னு சொன்னால் இடைவிடாமல்னு அர்த்தம் ஒரு நாள் கூட விடாம ஸ்மரதி நினைக்கிறானோ அப்படி பழகணும் நினைக்க பழகணும் அப்படி பழகிறவனுக்கு அக நீண்ட காலம் இடைவிடாமல் தியானம் பண்ணுகின்றவன் அப்படி தியானம் பண்ணுகிறவன் ஹே பார்த்த அர்ஜுனா தச யோகினா அகம் சுலபா அந்த விடாம என்னிடத்திலேயே மனசை வச்சிருக்கிற அந்த யோகிக்கு நான் சுலபமாக அடையப்படுகிறேன் சுஷ்டு லபியா சுலபா நன்கு அடையப்படுகிறேன் அர்த்தம் இறைவனை அடைவதற்கு என்ன பண்ணணும்னா இறைவனை இடைவிடாமல் நினைக்கணும் இறைவனுடைய லக்ஷணங்களை எல்லாம் நினைக்கணும் அப்படி நினைக்கிறதன் மூலம் இறைவனை எளிமையாக அடைந்து விடலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ணுகிறார் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் தியானத்துக்கான வழிமுறைகளை எல்லாம் சொன்னார் உயிரானது தன்னை உடம்பிலிருந்து பிரித்து கொண்டு பிரம்மலோகத்தை அடைந்து மோட்சமடையக்கூடிய கிரமமுக்தியை உபதேசம் பண்ணார் இங்கே பொதுவாக சொல்கிறார் விடாமல் என்ன லௌகிக விஷயங்களை எதையும் நினைக்காமல் என்னையே ஆழமான மனசில் நினைத்து கொண்டிருக்கிறானோ அப்படி விடாமல் தியானம் பண்ணுற யோகிக்கு நான் ரொம்ப சுலபமாக ஆகப்படுகிறேன் நன்றாக விளங்குகிறேன் உணரப்படுகிறேன் அர்த்தம் இது பொதுவான கருத்து இது கிரமமுக்திக்கும் இது சாதனம் ஜீவன் முக்திக்கும் இதை சாதனமாக சொல்லலாம் ஜீவன் முக்தின்னா என்ன இப்படி தியானம் பண்ணுறவனுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கும் ஆக பகவானை துவைத்தமாக தியானம் பண்ணலாம் பிறகு குருவினுடைய உபதேசத்தினால அத்வைத ஸ்வரூபமாக உணர்ந்து நிதித்தியாசனமும் பண்ணலாம் இந்த கருத்துக்கள்லாம் இதில் சுருக்கமாக பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாவது அத்தியாயத்தில் இதையே தான் வேற கோணத்துல சொல்ல போறார் அனன்யா சிந்தையோமாம் ஏஜனா பரியுபாசத்தை நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம்னு சொல்ல அந்த இடத்துலையும் இந்த ஸ்லோகத்தை நாம நினைவு கூர்ந்து பார்க்கலாம் ஆக இந்த ஸ்லோகம் பொதுவா பகவானால உபதேசிக்கப்படுறது ஆக இதுல இருந்து தெரிகிறது இறைவனையே எண்ணுபவர்களுக்கு இறைவன் எளிதில் அகப்படுகிறான் அது பழச்சுவையன அரிதர்க்கு அரிதன எளிதன அமரரும் அரியார் அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார் தேவர்களுக்கு கூட தெரியாது இந்த இறை இன்பம் அதாவது இந்த பிரம்மானந்தம் ஈஸ்வரனை உணர்றதுனால வரக்கூடிய ஆனந்தத்தை தேவர்கள் கூட அறியமாட்டார்கள் புலனின்பத்தில் உழலக்கூடியவர்களுக்கு இந்த உண்மை விளங்காது இறைவனுடைய அருளால் யாருக்கு இந்த உண்மை விளங்குகிறதோ அவர்கள் விடாமல் இறைவனையே எண்ணி இறைமயம் ஆகிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகம்